வணக்கம் நற்றினியின் இன் இருபத்தி ஒன்பதாவது செய்திச் சேவை டிசம்பர் 7、இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒராம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழகச் செய்திகள் முப்படை வீரர்களின் நலம் கொடிநாள் நிதிக்கு நன்கொடையை வாரி வழங்க வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளாா் நிர்ணயிக்கப்பட்ட நிதியை விட அதிகமாக தந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தமிழகம் முன்னிலையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்குவதற்கான முதற்கட்ட ஆய்வறிக்கையை வழங்க தனியார் நிறுவனங்களுக்கு மெட்ரோ நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது மேலும் கோவையில் போக்குவரத்து தேவை அதிகம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து விருப்பமுள்ள நிறுவனங்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்குள் அணுக வேண்டும் என்று மெட்ரோ நிறுவனம் தகவல் அளித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக ஒன்பது நீதிபதிகளை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது ஆர்கே நகர் தொகுதியில் ஐந்தாயிரம் போலி வாக்காளர்களை நீக்காததை எதிர்த்து திமுகவினர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது ஒக்கி புயலால் கன்னியாகுமரியில் மூவாயிரத்தி ஆறுநூற்றி தொன்னூற்றி ஆறு ஹெக்டேர் அளவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் ஆதித்யன் உடல்நலக் குறைவால் ஹைதராபாத்தில் நேற்று காலமானார் கோவையை தொடர்ந்து கன்னியாகுமரியிலும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு நடத்த உள்ளா் மேட்டுப்பாளையம் குர் இடையேயான மலை ரயில் சேவை ஐந்து நாட்களுக்கு பின் மீண்டும் தொடங்கியது வங்கக் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா மற்றும் ஒடிசாவை நோக்கி நகர்வதால் தமிழகத்துக்கு அபாயம் நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய என்கவுண்டரில் ஏழு நக்சலைட்டுகள் பலியானார்கள் தியாகிகள் மற்றும் ஊனமுற்ற ரானுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி செலவை குறைப்பதற்கான முயற்சியை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கடற்படை தலைவர் அட்மிரல் சுனில் லம்பா மற்றும் ராஜ்யசபா எம் பி ராஜீவ் ஆகியோர் கோரிக்கை வைத்துள்ளனர் விதவைகள் மறுவாழ்வுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழகம் உட்பட பதினோரு மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது புயலால் கடலில் சிக்கித் தவித்த மீனவர்களில் இதுவரை நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புப் படையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதினாறு கிடங்குகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய ஐம்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் ராமர் பிரச்சினையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் காங்கிரஸ் தொடர்புப்படுத்துவதாக பிரதமா் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளாா் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மானவர் தரப்பில் பாரதிய ஜனதா எம்பி சுப்பிரமணியம் சாமி பேசவிருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது ரஷ்யாவில் உள்ள அமெரிக்க ஊடகங்களை வெளிநாட்டு முகவர்கள் என ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது மேலும் ரஷ்ய பாராளுமன்றத்தில் அமெரிக்க பத்திரிகை நிறுவனங்கள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நடந்த கலவரத்தில் 234 முப்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் எனவும் நானூறு பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது ஹபீஸ் சயீத் மீதான நடவடிக்கைக்கு இந்தியா கூடுதல் ஆதாரங்களை அளிக்க வேண்டும் என பாகிஸ்தான் கோரியுள்ளது மியான்மர் அரசின் ரோஹிங்கியா இன அழிப்புக்கு எதிராக அமெரிக்க பாராளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரிட்டனில் இரண்டு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்நாட்டு பிரதமர் தெரசா மேவை கொலை செய்ய தீட்டப்பட்ட சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது சூழ்நிலையில் ஐநாவின் அரசியல் செயலாளர் ஜெப்ரி பெல்ட்மென் அமைதி தூதராக வடகொரியாவுக்கு சென்றுள்ளார் இதற்காக தலைநகர் பீஜிங்கிற்கு வந்த அவர் அங்கிருந்து வடகொரியா சென்றுள்ளார் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தார் பெண் அதிகாரிகளுக்கு முதல் முறையாக இந்திய ராணுவம் பயிற்சி அளிக்க உள்ளது வணிகச் செய்திகள் நுகர்பொருள் தயாரிப்பில் களமிறங்கி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சவாலாக விளங்கும் பதஞ்சலி நிறுவனம் தற்போது சூரிய மின் உற்பத்திக்கு தேவையான கருவிகளை உற்பத்தி செய்யும் ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது மொபைல் வாலெட் நிறுவனமான மோபிக்விக் நானூறு கோடி நிதி திரட்ட முதலீட்டாளர்களுடன் பேச்சு நடத்தி வருகிறது நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் இந்த தொகை திரட்டப்படும் என்று நிறுவனத்தின் இணை நிறுவனர் உபாஸ்நாத் தாக்கூர் தெரிவித்தார் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் போன்ற நிலை அரசுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவுக்கு ஏற்படாது என்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஏழுநூத்தி ஐம்பது மெகாவாட் மின் நிலையம் அமைப்பதற்கு ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்துக்கு ஆசிய மேம்பாட்டு வங்கி கடன் வழங்க முன்வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய இலங்கை அணிகளுக்கிடையே டெல்லியில் நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடிலைடு நகரில் நடைபெற்ற இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரில் இரண்டுக்கு பூஜ்யம் என்று முன்னிலை வகிக்கிறது உலக ஹாக்கி லீக் போட்டிகளில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன தென்கொரியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு தடை விதித்துள்ளது ஆனால் ஊக்கமருந்து சோதனையை எதிர்கொண்டு தங்களை நிரூபிக்கும் பட்சத்தில் ஒரு நடுநிலை கொடியுடன் ரஷ்ய தடகள வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்று அக்குழு தெரிவித்துள்ளது திரையரங்குகளில் பார்க்கிங் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதற்கு தயாரிப்பாளர் சங்கம் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது நடிகர் நெப்போலியன் டெவில்ஸ் நைட் டான் ஆப் த நைன் ருச் என்று பெயரிடப்பட்டுள்ள ஆங்கில படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் நமிதா பிரமோத் பார்வதி நாயர் சமுத்திர மகேந்திரன் நடிக்கும் படம் நிமிர் மலையாளத்தில் வெளிவந்த மகேஷின் பிரதிகாரம் என்ற படத்தின் ரீமேக் இதுவாகும் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவருகின்றன அன்றாடம் அமுத தமிழைப் பருக நற்றினை டாட் ஒஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்